வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அண்டை வீட்டினரை கண்ணியப்படுத்து விருந்தினரை கௌரவிக்க வேண்டும் நல்ல வார்த்தை பேசு அல்லது மௌனமாக இடு என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்